ிாத்தய தோத்திரவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீத்தமஹே நம அந்தவா தாயோ மி மாமன்ஸ் பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிற பகுதியை படித்து கொண்டிருக்கோம் இந்த இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூணு ஸ்லோகத்திலேயும் பகவான் அந்த அர்த்தகாம பலன்களுக்காக வேண்டி பலவிதமான தேவதைகளையெல்லாம் பலன விரும்பக்கூடிய பக்தர்கள் பூஜை பண்ணுகிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு நான் ஸ்ரத்தையை அதிகப்படுத்துகிறேன் அந்தந்த தேவதைகள் மூலமாக நான் தான் அவர்களுக்கு பலனை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறேன் ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது மூல காரணமான பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த தேவதைகளாலேயும் பலனை கொடுக்க முடியாது ஆனால் அந்த உண்மை நிறைய ஜனங்களுக்கு தெரியாது இந்த ஸ்லோகத்தில் அந்த சகாம பக்தியை நிந்தனை பண்ணுறார் பகவான் நிந்த பண்ணுறது நிந்தைக்காக இல்லை அதிலையே நிற்கக்கூடாது ஒரு காலத்தில் பண்ணலாம் பக்குவம் குறைவாக இருக்கிற காலத்தில் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சத் இருந்து பக்குவப்படுத்தி அந்த மாதிரி சகாம பக்தியிலிருந்து விடுபடணும் அப்படிங்குறதா சாஸ்திரத்தினுடைய நோக்கம் இங்கே சொல்லுகிறார் பகவான் தூ ஆனால் தேஷாம் அல்பமேதசாம் பலம் அந்தவது தேஷாம் அல்பமேதசாம் அவர்கள் முழுமையான அறிவை உடையவர்கள் கிடையாது மேதகான்னா இந்த இடத்துல அறிவுன்னு அர்த்தம் அல்பமேதகான்னு சொன்னால் அரகொர அறிவு முழுமையாக சாஸ்திரத்தை பார்க்காம மேலெழுந்த வாரிய இந்த தேவதைகளை பூஜை பண்ணாலே போகும் இதை பண்ணினாலே போகிறோம் நம்ம பெரிசாலெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாமெல்லாம் நார்மல் ஹியூமன் பீயங்கு அப்படின்னு தங்களை தாங்களே ஏதோ தாழ் அதே சமயம் தனக்கு பகவான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அறிவாற்றலையும் நல்ல வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்காமல் அல்பமான விஷயங்கள்லேயே வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் ஆகையினால் அல்ப மேதஸ் அரஹுறை ஞானத்தோடு பண்ணுகிறவர்களுடைய பலம் அந்தவதவதி தத் பலம் அந்தவதவத்தி அப்படி படிக்கணும் அந்த பலன் அதனால் கிடைக்கக்கூடிய முடிவை உடையதாக இருக்கிறது அதாவது அனித்திய பலனை தான் கேட்கிறார்கள் நிலையான அமைதி ஆனந்தம் அதற்கான நல்ல குணங்கள் அதை அவர்கள் கேட்கிறது கிடையாது அதற்கு முடிவு இருக்கிறது ஆனால் நல்ல முழுமையான அறிவு உள்ளவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடோ எந்த செயல்களாக இருந்தாலும் அது முழுமையை தருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த சகாம பக்தர்களுடைய பக்தியினுடைய பூஜைகளுக்கு பலனை விரும்பி கேட்கிறதுனால அந்த பலனெல்லாம் குறைவுடையதாகவே நிறைவை தராதாகவே ஆகிறது அப்படிங்கிறார் அடுத்த வரியில் சொல்லுகிறார் தேவயஜா தேவான்யாந்தி மத்பக்தாக மாமபி ி தேவயஜகனா தேவர்களை பூஜை பண்ணுகிறவர்கள் தேவத்தன்மையை அடைகிறார்கள் என்னை பூஜை பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் பக்தி பண்ணி என்னை பூஜை செய்கிறவர்கள் என்னையே அடைகிறார்கள் இங்கே அப்படிங்கிறத வந்து ஏவன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் என் பக்தர்கள் என்னையே அடைகிறார்கள் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா பதவியை பூஜை பண்ணுறவன் பதவியவே அடைகிறான் அதுக்காக கடவுளை பூஜை பண்ணி எப்படியா பதவி கிடைக்காதா பார்க்குறான் அப்புறம் பணத்தை வேணும்னு நினைக்கிறவன் பணத்துக்கான குபேரன் முதலான தேவதைகளை பூஜை பண்ணுறான் அந்த தன்மையும் அடையிறான் பெரிய பணக்காரன் ஆகிடுறான் ஆக தேவர்களை வழிபடுகிறவன் தேவனாகிறான் அப்படின்னா இந்த இடத்துல தேவர்கள்னு சொன்னால் இந்த தேவதைகள் இந்த பலனை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அதுக்காக உழைக்கிறவன் அதை தான் அடையிறான் ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை பணமோ பதவியோ புகழோ உறவுகளோ இதெல்லாம் எனக்கு வாண்டான் எனக்கு எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய மன அமைதியும் மன நிறைவும் ஒரு நாளும் குறையக்கூடாது எத்தனை தாக்குதல்கள் என் ஏற்பட்டாலும் நான் மன நிறைவையும் மன அமைதியையும் இழக்காத ஒரு நிலையை வேணும்னு சொல்லி அதன் நம்ம வழிபாடுகளை செய்தோமே அந்த வழிபாட்டுக்குரிய பலன் கிடைக்கும் ஆக ஆனந்தத்தையே அதற்காக இறைவாக எனக்கு பொண்ணும் பொருளுக்காக நான் உன்னை பூஜை பண்ணலை நான் இந்த சாதாரண தேவதைகளை எல்லாம் பூஜை பண்ண விரும்பலை எல்லாம் வல்ல அமைதியே உருவான ஆனந்தமே உருவான ஆண்டவனை நான் அடைய விரும்புகிறேன் அப்படின்னு எவன் பூஜை பண்ணுகிறானோ அவன் அதையே அடைகிறான் ஆகவே இந்த சகாம பக்தியினுடைய லிமிடேஷன் வரையறை சொல்லப்பட்டிருக்கு நிஷ்காம பக்தியினுடைய பிரயோஜனமும் இங்கே சுருக்கமாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவில் நாம் புரிஞ்சுக்கிறோம்